அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் மிக ஒரு திருக்குறள் இது புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இந்த சொல்லாட்சி ஒக்காபுளரியை ஹேண்டில் பண்ற விதம் சொற்களை திருவள்ளுவர் கையாளுகிற விதத்தை பார்த்தா அவருடைய தெய்வத் தன்மை இந்த குரட்பாக்கள் வாயிலாக நமக்கு நன்றாக விளங்குகிறது புலம் வென்ற புண்மையில் காட்சி அவர் புலம் வென்றன்னா ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர்னு அர்த்தம் அதாவது சென்ஸ் கண்ட்ரோல் சென்ஸ் மாஸ்டரி அதாவது மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளை கட்டி ஆள்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா உலகம் ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிறது மக்களெல்லாம் அதன் பின்னாலே ஓடுகிறார்கள் உணர்ச்சிக்கு ஆட்படுகிறார்கள் புலனின்பங்களின் பின்னேயே ஓடுகிறது உலக இயல்பு மக்களுடைய இயல்பு அதுவும் ஐம்பொறிகளும் ஐம்புலன்களால் வாட்டப்படுகின்றன அறிவு மாற்றம் சரியா இல்லைன்னா சரியான பழக்க வழக்கத்தை பெரியோர்கள் நமக்கு கொடுக்கலன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை தாறுமாறாக போய்விடும் என்பதை இந்த காலத்தில் நிறைய பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இங்கே புலம் வென்றன்ன புலனை வென்றதுன்னு சொன்னால் இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது இப்போ டாக்டரே சொல்கிறார் இதெல்லாம் பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க லைஃப் ஸ்டைலில் நல்லா வச்சுக்கோங்கன்னு அடிக்கடி சொல்கிறாங்க ஆனால் ஜனங்கள் யாரும் பழகி போனத்தினால அதை விட முடியலன்னு சொல்லி அதன் பின்னாலேயே போய்க் கொண்டிருக்கிறார்கள் சிறிது கூட முயற்சி எடுக்க தயாராக இல்லை புண்மையில் காட்சி அவர் புண்மையில்னா புல்லிய தன்மை இல்லாத காட்சியை உடையவர்கள் புல்லிய தன்மைனா என்ன ரொம்ப அல்பமான புத்தி இல்லை அவங்களுக்கு காட்சினா நல்ல விஷன் இருக்கிறவங்கன்னு அர்த்தம் ஆக சென்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறவனுக்கு தான் கொஞ்சம் என்னது மேலான உயர்ந்த ஒரு விஷன் இருக்கும் புண்மையில்னு சொன்னால் புல்லிய தன்மைன்னு பார்த்துட்டோம் மேலான உயர்ந்த தன்மை அப்பேற்பட்ட காட்சின்னு சொன்னால் அந்த விஷன் சரியான பார்வை அவங்களுக்கு தான் அந்த அறிவு சரியா இருக்கும் வள்ளுவர் சொன்னார் இல்லையா காட்சிக்கு கண் இருக்குன்னு சொன்னால் போராது அதுக்கு பின்னால் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் என்னென்ப ஏனைய எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு கண் அன்ப இந்த குரட்பாக்களை மனசில் வைத்துக்கொண்டு இந்த குரலை பார்த்தோமானா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆகவே புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் இளம் என்று வெகுதல் செய்யார் இளம்னு சொன்னால் நமக்கு அவர்கிட்ட வறுமை ஒன்றுமே இல்லை இந்த வறுமை இருக்கிற போது என்ன தோணும் யாருடைய பொருளையாவது கவரணும் அப்படின்னு தோணும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லை உடுத்திக்கிறதுக்கு துணியும் இல்லை இருக்கிறதுக்கு இடமும் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தபோது கூட அப்படி வந்ததுன்னு வச்சுங்கோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது அந்த வரும கொடுமையை தாங்க முடியாது பிறர் பொருளை திட்டம் போட்டு திருடுவான் வழிப்பறி செய்வான் அப்படிலாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இல்லாததுனால தானே பண்ணுறான் ஆனால் இந்த உயிரினுடைய அடுத்த பிறவி வாழ்க்கையை நினச்சி பயப்படாம ஏதோ நம்ம ஜென்மாந்திரத்தில் இதற்கு முன்பு ஏதோ தவறு செய்திருக்கோம் அதனால் நம்ம இப்போ வறுமை அனுபவிக்கிறோம் அதுக்காக வேண்டி நாம் பிறர் பொருளை கவர்றது வழிப்பறி செய்கிறது இதெல்லாம் நாம் செய்தோமே ஆனால் இன்னும் நிறைய வறுமையினால துன்பப்பட வேண்டியிருக்கும் இந்த குரலை பார்க்கிற போதே எனக்கு பல கருத்துக்கள் மனசில் தோன்றுகிறது திருக்குறள்லையே இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர்னர் தவம்ங்கிற அதிகாரத்தில் நிறைய பேருக்கு வறுமை வர்றதுக்கு காரணம் என்னன்னா தவம் பண்ணாதான் வறுமை மாத்திரம் இல்லை அதான் உண்மையான மகிழ்ச்சி வராததுக்கு காரணம் தவம் செய்யல இப்படி பல அர்த்தங்கள் அதுக்கு சொல்ல முடியும் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திருநர் நல்லவங்களுக்கு வர்ற வறுமையை காட்டிலும் படிக்காதவங்ககிட்ட இருக்கிற பணம் ஆபத்துனர் இப்படிலாம் பல குரட்பாக்கள்ல பாக்கிறோம் நல்குறவுன்னே ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு திருவள்ளுவர் வறுமையை பத்தி சொல்றது இங்க இந்த குரட்பாலை என்ன சொல்றாருனா நமக்கு எவ்வளவுதான் ஒருத்தனுக்கு வரும வந்தாலும் தன்னுடைய பொறிப்புலன்களை நல்ல கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவன் அதுக்கு காரணம் என்னன்னா வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிந்த பார்வை ஏன் பிறந்தோம் இனி வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்கிற தெளிவான அறிவுடையவன் ஒரு நாளும் பிறர் பொருளை வவ வேண்டும் அதாவது கவர வேண்டும் என்ற கீழான எண்ணத்தை ஒரு நாளும் நினைக்க மாட்டான் எண்ணமே வராது என்கிற போது செயல் எங்கே போகிறது ஆகவே எண்ணத்திலேயே கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற கருத்தை தான் இங்க சொல்லி இருக்கிறார் ஆகவே அந்த மாதிரி எண்ணம் வரவே வராது என்னதான் உடம்புக்கு சிரமம் வந்தாலும் அதனாலதான் அறிவு தவத்தினால வாழ்க்கையை உயர்த்தி கொண்டோம் ஆனா இருந்து உயிரே பிரியறதா இருந்தாலும் தவறு செய்ய மாட்டோம் இன்றாள் பசி காண்பானாயினும் செய்ய ஒருவன் சான்றோர் பழிக்கும் வினைன்னு சொல்ல போறார் தீவினை அச்சத்தில் அதாவது அம்மாவே பசியோட துக்கப்பட்டு இருந்தா கூட பெரியவங்க பழிக்கிற பாவத்தை செய்ய மாட்டான் ஒரு தன்னு சொல்லி இருக்கிறார் ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனா ஆபத்து காலத்திலையும் கூட பாவத்தை செய்யாதவன் அப்படிங்கிற அர்த்தத்தை எல்லாம் இந்த குரட்பா கொடுக்கிறது இந்த அளவிலே இந்த குரட்பாவினுடைய பொருளை நிறைவு செய்கிறேன் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற காட்சியவர்